அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமையுடையவன் பலவிதமான ஆக்கம் அதாவது செல்வம் போன்ற சௌரியங்கள் சுகசாதனங்கள் இன்பத்துக்கு காரணமான பொருள்கள் இருந்தாலும் நல்ல மனசுடையவன் அதாவது பொறாமை இல்லாத நல்ல மனசுடையவனுடைய செல்வம் முதலானவைகள் இழந்து கஷ்டப்படுறதும் சீர்கேடு அடையிறதும் நடக்குமானால் அது ரொம்ப அபூர்வம் அப்படி நடக்குமானால் அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை உடையவனுடைய ஆக்கம் இன்பம் செவ்வியான் கேடும் பொறாமை இல்லாதவன் நற்குணங்கள் நிரம்ப பெற்றவனுடைய கேடும் துன்பமும் நினைக்கப்படும் அதற்கு காரணம் என்ன என்று யோசிக்கத்தான் வேண்டும் பொறாமை குணமுடையவனுக்கு நன்மை ஏற்படாது அப்படின்னு முதல்ல தெளிவாக சொல்லிட்டார் சில சமயம் எங்கேயாவது அதிசயமாக பொறாமை குணமுடையவனுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கிற மாதிரி தெரியலாம் அது தீ குணத்தினால் வந்த ஆக்கமாக நினைக்க முடியாது ஏன்னா கெட்ட குணத்துக்கு ஆக்கம் வராதுங்கிறது தான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் பொய்யா மொழியுது அதுக்கு காரணம் வேறு இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு அது மாதிரியே நல்லவனுக்கு கெடுதல் வராது ஒருவேளை அவனுக்கு கஷ்டம் வருகிறது கேடு வருகிறது என்று சொன்னால் அந்த நல்ல குணத்தினாலையும் செயலாலேயும் வந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது நல்ல குணத்தினால்தான் இந்த கஷ்டம் வந்தது உலகத்தில் சொல்கிறாங்க சுவாமி நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அக்கிரமம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு அது நமக்கு அப்படி ஒரு பிரம அதனால் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க நல்லவனாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க தீயவனாக இருக்கிறவனுக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் வசதிகளெலாம் இருந்தாலும் அவனுக்கு மன அமைதி கிடைக்காதுங்கிறது உறுதி அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நல்லவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த நல்ல குணத்தினால ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது அறிவுபூர்வமாக கடைப்பிடிக்கணும் நல்ல குணத்தை நாம் ஏன் கடைப்பிடிக்கிறோங்கிற அறிவுபூர்வமாக கடைப்பிடிச்சா அவனுக்கு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை பொறுத்துக்கொள்கிற சக்தியும் மனசில் ஒரு ஆழ்ந்த அமைதியும் அந்த நல்ல பண்புனால வரத்தான் செய்யும் அதே மாதிரி ஒருத்தன் தீய குணங்கள் பொறாமை முதலான குணங்கள்லாம் இருந்தால் அவன் எவ்வளவுதான் சௌரியமாகவும் நல்ல வசதியாகவும் நல்ல ஆள் பலம்லாம் இருந்தாலும் அவனுடைய ஆள் மனசில் அவனால் அமைதியாக இருக்க முடியாது இதுதான் இந்த இயற்கையினுடைய நியத்தி ஆகவே நல்லவனாக இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியோ பொறாமைய இருக்கிறதுனால ஒன்றும் கெடுதல் இல்லைன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குரலை சொன்னார் ஆக நன்மைக்கும் தீமைக்கும் காரணம் என்ன அதாவது நம்ம அட அடையறக்கூடிய அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் காரணம் என்னங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கணும் புறத்தை வச்சு நம்ம அகத்தை எட போட முடியாது புறத்தில் சௌரியம் இல்லாதவங்க அகத்தில் ஆனந்தமாக இருக்க முடியும் அறிவுனாலேயும் ஒழுக்கத்தினாலேயும் அது முடியும் அதே சமயம் ஒழுக்கம் இல்லாதவர்களால் எவ்வளோ சௌரியமாக இருந்தாலும் அது முடியாதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்குறதா விஷயம் இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் அவன் எப்போவோ ஏதோ அறியாமல் நல்லது பண்ணியிருக்கலாம் அதனுடைய பிரயோஜனத்தை இப்போ அனுபவிக்கிறான் இவன இங்கேயோ முன்னாடி தவறு செய்திருக்கலாம் அதனுடைய துன்பத்தை அனுபவிக்கிறான்னு கருமத்தையும் காரணமாக சொல்லலாம் முன் வினையையும் சொல்ல முடியும் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல்னு சொல்ல போறார் அது உண்மையிலேயே நம்ம புரியிற செயலை புரிச்சுன்னு சொன்னாலும் கூட இந்த வினைப்பயனையும் அங்கே நம்ம எடுத்துக்கிறதுக்கு அந்த குரட்பா நமக்கு இடம் கொடுக்கறது அவ்வியம்ங்கிற சொல்லுக்கு மனக்கோட்டம் மனக்கோட்டம்னா மனக்கோணல்னு அர்த்தம் அழுக்காறு வக்ரம் வஞ்சனை அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கு இராமாயணத்துல அவ்வியம்ங்கிற சொல் நிறைய அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கு கலைக்கோட்டு முனியவர் அதாவது ரிஷேஸ்வரிங்கிற குறிச்சி சொல்றபோது கம்பர் சொல்றார் அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவன்கிறார் கௌதமர் விஸ்வாமித்திரரை குறிச்சி போது அவ்வியம் அவித்த சிந்தை முனிவன்கிறார் ஸ்ரீராமரை பற்றி போது அவ்வியம் அவித்த சிந்தை அண்ணலங்கிறார் ஆத்திசூடி உபதேசிக்கிறது அவ்வியம் பேசேல்கிறது அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவுன்னு கொன்றை வேந்தன் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறது செவ்வின்னு சொன்னால் மனசனுடைய செம்மை நெறிமுறை தவறாத நேர்மை அப்படின்னு அர்த்தம் நேர்மையாளன் வறுமையில் துன்பப்படுவதை காணும் போதும் பொறாமை மிக்கவன் இன்பத்தை அனுபவிப்பதைக் காணும் போதும் நாம் அவர்களுடைய இன்ப துன்பங்களை முன்வினை பயன்களோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்பது தான் உள்ளார்ந்த கருத்து சிந்தனை பதவுறப்படிக்கலாம் அவ்விய பொறாமையுடைய நெஞ்சத்தான் நெஞ்சமுடையவனின் ஆக்கமும் மேன்மையும் செவ்வியான் பொறாமை இல்லாதவனுடைய கேடும் வறுமை துன்பமும் நினைக்கப்படும் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாகும் முன்வினைப்பயன் என்று உணர வேண்டும் பொழிப்புரை பொறாமை உடையவன பொறாமை உடைய நெஞ்சம் உடையவனின் மேன்மையையும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமை துன்பமும் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாகும் முன்வினை பயன் என்று உணர வேண்டும் ஆக்கமும் நினைக்கப்படும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்